அப்படியே இருக்கும்போது நான் சொன்னாங்க அதுக்கான ராஜா உத்தரவெட்டா அப்போ தயாரினார் சரி நீ தான் அவரே போட்டு போன அனுப்பிவிட்டா பாலியெல்லாம் கொண்டு போனார் யுத்தம் பல நடக்குது அப்புறம் நடந்த பிறகு இப்போ பார்த்தாங்க அப்போ வெற்றி பர்ஜூக்கு வருமனு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு தந்திரம் பண்ணும் பார்த்தாங்க பர்ஜூ வந்து செத்து போயிட்டான் தகவல் வந்துருக்கு செத்து போன பிறகு என்ன பண்ணார்னா பேயா போய் இன்னொரு உடம்புல அவர் மாதிரி இருக்கிற உடம்புல அப்படி சொல்லிட்டாங்க அப்படியே உளாவறான் நீ கூட வர பாக்கறான் வந்தாக நம்மள கொண்டு விடுவான் அன்னா நம்ம ஜாகர் ஜாகர் ராஜாவே சொல்லிட்டாங்க நான் பார்த்தா அவன் அப்படி போயிட்டானா சரியா அந்தல பார்த்த ஆப்டர் இருக்கு சரியே இங்க உத்திரபள்ளாஜ் நீ உள்ள வீட்டுங்கள வந்து கொண்டு விடுவான்டா அந்த பத காகர்னா சொல்லி அவன் மர்ஜு ரூபத்திரையரா வரவான வந்து உள்ள விடாதேன்னுட்டேன் சரிட்டான் காகர்னா மந்தகன் சரோடு கேக்க வேண்டியது தான அப்புறம் வெற்றி கிடைச்சது வெற்றி செய்திய நேராக சொல்லுறதுக்கா பட்ஜி வந்துட்டு இருக்கார் வந்து போய் வாசப்படினாக்கா உள்ளே போறான்டா ஏ ஏன் அந்த இடம் இப்போ உனக்கு தெரியவும் ராஜா உத்தரவு ஏன் அப்படி பட்ஜி செத்து போயிட்டானா செத்து போன பட்ஜி வேறு வேறு உடம்புல அவங்க போல இருக்க உடம்பு பூந்துக்கிட்டு பெரிய அலைகிறானா அந்த பெரியதான் நீங்கள் சொன்னாங்க அதனால உள்ள விட்டாக்கா ராஜா கொண்டு பிடிக்கணுங்க உடம்புக்காண்டான் அப்படி செஞ்சுட்டாங்களா மந்திரோடிகிட்டு நடந்து போயிச்சா சரி போனா போயிருக்கேன் அப்படின்ட்டு ராஜாவை தகவல் கொடுங்க கொடுத்தபோது நான் சொல்கிறேன் ராஜாவை தவறு கொடுத்தாங்க அப்படின்னா வந்துருக்கேன்ண்ணா அனுப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அனுசரி கேட்டார் சரி ரொம்ப தந்து போயிட்டேன் அவங்க விசாரம் பண்ணார் காட்டில் இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணி நம்ம துரத்து விட்டாங்க நான் என்ன பண்ண யோசனை பண்ணா இஸ்லாமுடைய பரிமா வந்துருச்சு சரி சிந்தி நான் ஒன்றும் ராஜாவை சமானவாதான் பாகபோகம் அனுபவித்தோம் இது என்ன அனுபவிங்கிறது போய் பொருள்ல இப்படியே தவம் பண்ணி ஆனத்தை அடைஞ்சிடுவோம் அப்படி தவம் தம்மா வாழ்க்கை மேற்கொண்டான் அவர் மேற்கொண்டாங்க இருக்கும்போது ராஜன் வேட்டைக்கு போகிறான் காட்டுக்கு அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது அங்கே தாடி பை சோடு பர்ஜை பார்த்தான் அப்படியே பர்ஜன் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ சொல்லி விட்டுருக்காங்க இல்லை அவள் காட்டில் தான் பார்த்தா நீங்கள் வந்துருங்க கொண்டு விடுவான்ட்டாங்க ராஜாவுக்கு நான் பார்த்துக்கிட்டே பார்த்தான் அடி போயா அடையாள தான் தெரியா போச்சு அடையாளம் தெரிஞ்சது இது பஞ்சு போல் இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் பக்கத்தில் வரானே கொண்டு போடுவானோடி போயிட்டான் ராஜா போயிட்டான் அப்போ கூப்பிடுறான் ராஜா ராஜா வாங்க வாங்க எனக்கு தெரியுது இல்லை அல்ல தெரியுதப்பா ஆனால் கொண்டு போடுவேன் சொல்கிறாங்கல்ல நான் இப்போ கொண்டு போட்டா வாங்க ஆனால் நம்பிக்கை இல்லை ஓடி போயிட்டான் சரி இது மாதிரி நீங்கள் நான் வந்து சேவனுக்கு இனிமே நம்பரா அது போனாலும் நம்ம கொண்டு போடுவாங்க நாம ஏன் அங்க போய் தவ வாழ்க்கை மேற்கொண்டு விட்டுட்டு அப்படின்னு தவ வாழ்க்கையை அடைந்து அப்புறம் ஞானம் பண்ணி நிமித்தி அடைஞ்சாக வாழ்க்கை முடிஞ்சது அதே ஒவ்வொள்ளதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பர்ஜுவை நேர பார்த்தும் கூட விபரீத பாணி பயவாதிகள் பிரசனத்தினாலே நிறைய இருக்கு பாவன் விபரீத பாணியின் காரணமாக அந்த நேராக பார்த்தும் கூட பாவட போகாதனால அனுபவிக்க முடியல மந்திரியை மீண்டும் வச்சுக்கிட்டு மின்சாரம் பண்ணக்கூடிய நிலை இல்லாம இது மந்திரி பஜ்ஜூ இல்லை பர்ஜு செத்து போயிட்டான் அவன் ஆய்வு வந்து இன்னொரு அது போல இருக்கிற ஒரு உடம்புல கூழ்ந்து இது பேங்கன்னு எந்த அதுபோல இங்க அனுபவத்தில் நாம் இந்த வந்து பார்த்தும் கூட நமக்கு சந்தேகம் இருக்குங்க வேணால் சந்தேகம் சொன்னார் இப்படிங்க ஆனால் இப்படி நாம கண்டது வாசமாக அவரோ ஞானம் ஆகாது ஏதோ ஒரு மைக்கு வலிச்சியா இருக்கலாம் என்றுதான் என்னைக்க வேண்டும் அதான் கூடாதுன்னு சொன்னார் இப்ப உதாரணம் பண்ணோம்னா ஈரோடு நமக்கு கடை இருக்கு கடையை பூட்டு போட்டோம் வந்துட்டான் இங்க சந்தேகம் வந்துச்சு போட்டுமே இல்லையா சந்தேகம் சந்தேகம் விரும்பாக அன்னையாவது போகலாம்ன்னா ராத்திரி அகாலம் போறதுக்கு பயமா இருக்கு லைட் வந்து போச்சு என்ன பண்றதுன்னு யாத்திரை பண்ணா துக்கமே இல்லையா அப்புறம் அங்கே அதே காலையாக இருந்து தான் போனான் பூட்டி இருக்கு ஆனால் திடமில்லை திடமில்லாத ஆளுக்கும் துக்கம் இருப்பது உண்மையில பூட்டி விட அப்ப என்ன செய்யணும் அந்த பூட்டினாலும் கூட மீண்டும் ஒரு முறை வந்து போய் இழுத்து வந்த சம்ஸ்கார ஜலமா இருக்கு அப்படின்னு ரெண்டு முறை பார்த்துட்டான் திடம் ஏற்படும் ஒரு முறை பாத்துட்டு வந்துட்டான் அப்ப பூட்ட இருக்கு பூட்டா மாதிரி இருக்கு என்ன பண்றது இப்போ அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும் அதே போல இங்கே குருநாரு சொன்ன ஞானம் அந்த மாதிரிதான் இருக்குது அது செத்தி போட்டான்னு சொல்றாங்க பேயாள நல்லா தெரியுது எது நம்புறது என்று ராஜா குழம்புன மாதிரி இங்கேயும் ஒரு முன்னாலதான் சந்தேகவிரீதங்கள் இல்லாத நிலை இருக்குமே திடமாகும் சந்தேக விரீதங்கள் தடைகள் துட்டமான தடைகள் சொல்லலாம் இதுதான் பிரதிபந்தம் பேருக்கு வர்த்தமான பிரதிபந்தம் ஆகிய பிரதிவாங்க ஞான பிரதிபந்தம் ஞானம் அடைபடாமல் தடுக்கும் அதை தாண்டி ஞானம் வந்திருந்த பிறகு திடப்படுத்தாமல் தடுக்கிறது தடுக்கிறதுனால மீண்டும் சிறன மண்ணாதி பண்ணி போக்கிக்கணும் போக்கிட்டாக அந்த சிறன மண்ணாதிகள் பலத்தினால எப்படி ரெண்டு பேரும் எடுத்து பார்க்குறாங்களா போட்டு அப்படி போலவும் இவன் ராஜாவுக்கு ஒரு தைரியம் வந்து பதில் பேசிதான் பார்ப்போமே ஒரு தைரியம் வந்து பேசி பார்த்தீங்கன்னா உண்மை விளங்குறேன் உண்மையை விளங்குற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லாதனால பயந்து போயிட்டான் சரி அவங்க சொன்னாங்க சரி நேராக தான் இருக்கான் அவனுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு போயிருந்தா ஒன்று இடைக்கு போயிடும் அதுபோல இங்கேயும் அந்த அபரோச் ஞானம் வந்ததற்கு அது தவறில்லை அது திடம் ஞானம் தான் அப்படின்னு விசாரத்தினா அதே விசாரம் பண்றது மீண்டும் சரணமான விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணா சரியா போயிடும் அதனால தான் திட்டம் தலைவர் நீங்கள் சொருகன் ஞானிட்டுலாம் இருக்கு நீ செய்யினார் அதுனால இத்தகைய ஒரு இத்தோளத்திலேயே விடுக்கு ராஜாவுக்கு இது சூட்ச விகாரம் இது மிகுந்த மிகவும் புரிஞ்ச அருகில் இருந்தார் ஆயிசங்கள் அப்படி போல இது மிக சூட்சமான புத்தியினால தெரிஞ்சு மொழிய தோலத்திற்கு தெரிஞ்சுக்கிறது அல்ல அப்படி இருக்கிறதுனால இந்த ஞான மார்க்கத்தில் இது மோட்சப்பிரதம் மோட்சம் என்ன சர்வதுக்கு பர்மானண்டாக பிராப்தி அதான் மோட்ச இலக்கணம் இங்க சருதுக்கு பர்மானண்டாக கொடுக்கலையா துக்கம் கொடுக்குதுங்கள தந்தைய புரியுது அதனால மோட்சப்பிரதி வந்த அப்படி பின்தல் படத்திலே விளக்கிறாரு இப்போ சந்தேக விபரீதங்கள் வரும் வந்தால் பொருஞானம் கெடுமிவற்றை இடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாளே படம் நூற்றி முப்பத்தேழாம் பிரசங்கம் எண்பத்தி ஒன்பதாம் பாட்டு முன் பாட்டின் அதாவது அனுபவ ஞானம் வந்த பிறகு கூட போகுமோ என்பது சித்தியனுடைய கேள்வி போகத்தான் செய்யமாட்டார் அதான் மோட்ச பிரதிபந்தன் பேர் அஞ்ஞான சந்திய பிரிதங்கள் ஞான பிரதிபந்தம் இன்னும் சொல்லியாச்சு வர்த்தமான பிரதிபந்தம் ஆகா பிரதிபந்தம் போத பிரதிபந்தம் என்று மூன்று பிரதிபந்தங்கள் அது ஞானம் வந்த பிறகு மோட்ச பிரதிபந்தம் இது அதாவது அந்த டீன்முத்தி சுகத்தை கொடுக்காமல் செய்யும் சர்வதற்கு பரவாயில்ல படாது கிடைக்கும் அதுதான் மோட்சம் அது தடை அதுதான் கேள்வி சந்தியம் வந்து சிப்போம் சந்தியம் தான் சொல்ல தடை தடையவையெனில் பிரதிபந்தங்கள் யாவை என்று அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் அஞ்ஞானம் சந்தேகம் விபரீதமாம் அபரோட்ச ஞானம் வந்தும் இவை உண்டாதற்கு காரணம் என்னையோ வேணும் பலர் செய்யும் இந்த மூன்றும் துன்பத்தை பயவான் என்ற இந்த மூவகை மோட்ச பிரதிபந்தங்களும் பல ஜென்ம பழக்கத்தாலே நானாவத ஜென்மங்களில் பழகி வந்த பரிசயத்தினாலே இன்னிட்டே சம்பாதிச்சதில்லை அநே ஜன்மங்களும் சம்பாதிச்சது உடலுடன் வரும் அடிக்கடி உண்டாகும் அவை உண்டாயில் கொள்ளும் இழுப்பு எண்ணெய் எனின் வந்தக்கால் அவை உண்டாயின் உயர்ஞானம் கேடும் மேலான பிரம்மாண்ட ஐக்கிய ஞானம் படத்திற்கு ஏதுவாகாமல் போகும் பலமர சிறப்பு பிரம்மாண்ட பல உண்டாகும் ஆகலின் இவற்றை இவ்வஞ்ஞான சந்தேக விரிதங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே சிரவண மரண நீத்தியாசங்களினாலே தைரியத்தோடு கூடி நின்று நாசம் பண்ணுவாய் என்றும் நுனியால் சமுத்திரத்தை இறைத்து பாழாக்க தான் கொண்ட முயற்சி போலும் பிரதிபந்தங்கள் அடிக்கடி விதிப்பதால் மலையாவல் அவை கருதற்குரிய வாயிலில் நெடுங்காலம் நிரந்தரம் ஆதரவோடு கூடி நிற்கும் முயற்சி இதான் சொல்றது நீண்ட காலம் செய்யணும் இங்க சிறிது காலம் செஞ்சா பார்த்தது நீண்ட காலம் அபியாசம் எதிர எண்ணங்களை உண்டாக்குனா அந்த பல எண்ணங்கள் போகணும்னு சாஸ்திரம் சொல்லி அதை நம்பிக்கை வைக்கணும் முயற்சி செய்யணும் இல்லை என்ன பலன் வராது சாதாரணமாக உள்ள கெட்ட பழக்கங்கள் போர் கஷ்டமா இருக்கு இது முன்ஜென்ம ஆசனைகள் நிறைய இருக்கு அதுக்கு எடுக்காத அபியாசம் பண்ணத்தான் வேணும் இது அபியாச காலம் அப்புறம் ஒவ்வொரு குணத்துக்கும் இதே எண்ணங்களை தெரிஞ்சு அதை அந்த எண்ணத்தை வலுப்படுத்திக்கணும் திரும்ப திரும்ப சொல்ல வலுப்படுத்த திரும்ப சொல்ல பயம் இருந்தா ஓம் தைரியம் ஓம் தைரியம் ஓம் தைரியம் ஓம் தைரியம் ஆயிரக்கணக்கில் சொல்லிட்டே வந்த அந்த எண்ணம் பலப்படுது பயம் வரும்போது நிற்குது தைரியம் தைரியத்தை அபியாசம் பண்ணிருக்கோம் என்ன பயம் இருக்கு பயம் நம்ம ஒண்ணு பண்ணாது அப்படின்னு மனதுக்கு ஒரு ஏற்படும் அப்படி ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இதே எண்ணங்களை பழகி பழகி இடப்படுத்திக்கணும்னு போல இங்கே விடாமுயற்சிக்காக சுட்டுக்குரிவு திட்டாந்தம் கற்பனையான திட்டாந்தம் தான் பெரும்பாலும் விளக்கருத்து கற்பனை அதாவது நடந்ததே செய்ய சொல்லணும் கட்டாயம் ஒண்ணும் இல்லை சிலது நடந்ததுன்னு சொல்றது நடக்காம சொல்றதுதான் கருத்து தான் முக்கியம் உதாரணம் சொல்றதுல ஆக்கியனம் ஆக்கியாயிகை என்று ரெண்டு பிரிவு ஆக்கியான நடந்து விடுதாதுன்னு சொல்றது உண்டு ஆக்கியாக கற்பனையா சொல்றது உண்டு அப்படி கற்பனையா சொல்றதுல பரோட்சமா உள்ளது உண்டு அபரோட்சமா உள்ளது உண்டு எப்படி சிங்கம்னா அது கத்தனாக்கா எல்லா மிருகனும் பயப்படுவோம்னு ஒரு திட்டம்னு சொல்கிறாங்க யாராவது கேட்டிருக்கோமோ நம்ம தாத்திரப்படுமானம் தான் அப்போது அது பரோட்சா வேஸ்ட்டாக தான் பேர் சிங்கம் கத்துற மாதிரி கத்துறாங்களா அப்படின்னாக்கா நம்ம எந்த சிங்கம் போன சர்க்கஸ் அவ்வளோ கேவான் கத்தாது பயிலுக்கு தான் இருக்கும் இயற்கையாக கத்துறது வேற சர்க்கஸ் கத்துற கத்துரா பாரு கழுதை கத்து கேட்டிருக்கோம் இது திருஷ்டாந்தம் பரவச்சி ரெண்டு பிரிவுகள் உள்ளன அதனால ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்காக பலவிதமான யுக்திகள் கையாள்றது சாஸ்திரப்போக்கு பெரியவங்களுடைய முயற்சிகள் அதில் இது ஒரு முயற்சி சிட்டுக்குருவி சமுதாயத்தை வத்தவைக்கிறது ஒரு முயற்சி அதாவது சிட்டுக்குரிய ஆனது முட்டைகளை கரையில் போட்டு வச்சிருந்தான் கள்ள அடிச்சுட்டு இழுத்துட்டு போயிடுச்சு முட்டைகள் இல்லை வேறு பார்த்துதான் ஓ இந்த சமுதிரத்துக்குள்ள என்னுடைய முட்டையை போயிடுச்சு இப்போ சமுதிர தண்ணி வத்த வச்சு முட்டையை எடுத்துக்கலாம் இல்லை பார் அப்படியே சபதம் பண்ணதான் சபதம் பண்ணிட்டு உடனே ஆரம்பிச்சிருச்சு போயிடுச்சு அது எவ்வளோ தூரம் அந்த மூக்குல கொத்திக சேகரிக்க பண்ணணும் அவ்வளோ தண்ணி சேகரம் பண்ணுறது தூரத்தில் மேட்டில் கொண்டு வந்து துப்புறது மீண்டும் கொண்டது செய்ய இத செஞ்சிகிட்டே இருக்கேன் சாப்பாடு சீப்பாடு எதுவுமே கிடையாது முடிச்சு உள்ள அப்புறம் இது பகவான் சங்கல்பம் பண்றார் நார் தர போய் சமான சொல்லு அப்படின்ட்டு நானும் வந்தார் ஏ சிட்டு குருவி என்ன வேலை பார்க்கறேன் என்ன வேலை பார்க்கறேன் நான் அதாவது இந்த என்னுடைய முட்டையை கொண்டு போய் சமுதிரம் கிழித்துட்டு போயிடுச்சு சமுதிர தண்ணி வத்த வச்சு முட்டையை எடுக்க போறேன் அப்படின்னு அவர் சிரிச்சார இது என்ன நடக்கிற காரியமா அப்படின்னு ஏ சிட்டுக்குருவிய தீர்மானம் சரியில்லை இது நடக்க போறது இல்லை சொன்னது ஏ நாலு நீ வந்த காரம் வச்சுப்போ எனக்கு சொல்லாத போ அப்படின்னு சொல்லி என் வேலை கிடைக்கிறியே அப்படின்னு அப்படியே சரி அப்படின்னு நான் பேச உக்காந்துருக்க கொஞ்ச நேரம் அது அசரமாட்டிங்கதான் ஆத்தாரம் இதுக்கு நாம் சகாயம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சமுதிரராட்சே வரவழைச்சாராம் கேப்பா அந்த முட்டை கொடுத்துடா பாவது அப்படின்னா சரி குடுத்துறேன் கொடுத்துடும் கடையில் வச்சு வச்சிருச்சா சமுதாயம் வச்சிட்டா வச்சிட்ட உடனே சந்தோஷம் அடைஞ்சிடும் குருவி எப்படி நான் முயற்சி பண்ணேன் ஆனால் சமுதிரத்தினை வத்திக்கிறேன் கூட உங்க சகாயத்தினா எனக்கு போச்சு அதனால உங்களுக்கு நன்றி வணக்கம் அப்படின்னா தான் இது அவ்வளோதான் கதை இதுதான் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய லட்சியம் உயர்ந்த லட்சியம் நிறையத்துக்கு பாடுபடுறோம் பலன் வருவோம் இல்லை பாடுபடணும்னு அர்த்தம் அப்படி பாடுபட்டால் என்ன லாபம் நஷ்டமாக போயிருமான்னா நஷ்டமாகாது விருந்தபட்சத்துக்கு நஷ்டம் வராது தனது விஷயத்துக்கு நஷ்டம் வரலாம் அது ஏற்றுக்க மாட்டார் ஈஸ்வரன் அது எடுத்துக்குவார் ஓ இப்போ விருந்தபட்சத்துக்காக இருபது பதில் பா பாடுபடுறான் ஒரு சகாயம் பண்ணுவோன்னு ஈஸ்வர சகாயம் கிடைக்கும் அதான் குரு கிருபி ஈஸ்வர கிருபின்னு பேர் அப்படி ஈஸ்வர கிருபை கிடைக்கும் போது குரு கிருப்பையும் கிடைக்கும் நாரதால் குருவாக வந்தார் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார் அதுபோல இங்கே இந்த முன் ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச அந்த வாசனைகளை எந்த ரூபத்திலேயும் அது போக்கத்தான் வேண்டும் என்று அறுபாடு படுற அந்த உணர்ச்சிக்கு ஈச அனுக்கிற பண்ணுவார் ஏன்னா அவ்வளவும் போயிட முடியாது போக்க முடியாது போக்க முடியலன்னாலும் கூட அந்த ஈசா சகாயத்தினால எந்த அளவுக்கு போக்க அந்த பிரதிமன்றம் நீங்க அந்த அளவுக்கு போக்கு செய்வார் அவர் சமுதிரத்தை நீ வச்சுனா முட்டையிடுறது அவசியம் இல்லை சமுதாயம் கொண்டு கொடுத்துட்டார் அப்படி போல இங்கே எல்லா வாசலையும் போய்தான் கட்டாயம் இல்லை முக்கியமான தடைகள் போயிட்டா போதும் போனால் அது ஞானம் உண்டாகும் என்பதை கருத்தை இந்த கற்பனை திஷ்டாத்தினாலும் தெரிஞ்சுக்கிறதே இது வந்து யுக்திக்கு பெரும்பாலும் திஷ்டாந்தான் தெய்வ சகாயம் கிடைக்க விடாமுக்காக என்ன ஆகும் பிரதிபந்தங்கள் அடிக்கடி உதிப்பதால் மழையாமல் சலிக்கப்படாது அவை கடுதற்கு உரிய வாயிலில் நெடுங்காலம் நிரந்தரம் ஆதரவோட கூடிய முயற்சி நெடுங்காலம் நேயத்தோடு செய்யணும் ஆமா செஞ்சால் என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அப்படி பின்வாங்க வேண்டிய தேவையில்லை ஏன் அப்படின்னு சொன்னா இது கடைசி முயற்சி ஞானம் அடைஞ்ச முத்தி அடையாத ஒரு ஜீவன கடைசி கட்டம் அது மேலே கட்டம் இல்லை உளியல் முயற்சிகள் இருக்க ஒரு தொழிலில் அவர் ஈடுபட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலாம் போய் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு இந்த ஊரில் பழக்க வழியில் இன்னொரு படைச்சிக்கலாம் அது இடம் இருக்கு அதனால அது கட்டாயம் முயற்சி பண்ணாலும் கட்டாயம் இல்லை அந்த முயற்சி இது அப்படி இல்லை இது கடைசி முயற்சி இதை விட்டோம்னா அப்புறம் இது வரைக்கும் நாம் சாதனங்கள் செய்து கொண்டு வந்த அந்த முயற்சி வீணா போகுது ஊருக்கு போனா ஊருக்கு போகும்போது முக்கால் தூரம் போயிட்டோம் காவா தூரம் இருக்கு அப்படியா போயிருக்கேன் வந்த வழியும் வீட்டுக்கு போயிடலாமு திரும்பினாங்க முக்காசுறம் போகணும் அப்போதான் வீட்டுக்கு போகணும் காவாசுரம் தான் எனக்கு கஷ்டப்பட்டா போயிட்டோம்னு சொன்னா அப்படி ஊர் போய் சேரலாம் வரலவா லட்சியம் நிறைவேறம் வரலவா அதுக்காக பின்வாங்கனா வந்தால் நஷ்டம் யாருக்கு முக்கால்வரம் என்ன கடக்க வேண்டிய அவ கடக்கு கடந்து என்ன பண்றது பழைய பிடிக்கல தானே வரும் அது வேண்டாமல் தானே போறோம் வேண்டாமனு சொல்ல மீண்டு பிடிக்கலாமா அது போல உலகத்திலே துக்கம் இது வேண்டாம் நம்ம சுகம் சொல்லந்தா பிராப்தி அது அடையினு ஒண்ணும் மூச்சத்தும் மூச்சை வைத்த ஒரு அதிகாரிக்கு பெரும்பாலும் வந்த பிறகு கொஞ்சத்துக்கு அந்த கொஞ்சத்துக்கு பின்வாங்கலாமா பெரும்பாலும் என்ன அர்த்தம் ஞான பிரதிமந்தமா கடந்தாச்சு ஞானம் வந்தாச்சு இனி இருக்கிறது மோச்ச பிரதிமந்தம் தான் அப்ப அது பின்வாங்கலாமா அப்ப அது வாசனை போக்கணும் அஞ்ஞானம் சந்தேக பிரிதங்களை போக்கணும் அது பாடுபட்டதானும் ஆகவே பாடுபட்டே ஆகணும் அதுல தோல்வி அப்படிங்கறது நினைக்கப்படாது ஈஸ்வர சகாயம் கிடைக்கும்ங்கிற உறுதியோடு பாடுபட்டோம்னா நிச்சயமா ஈஸ்வகாயம் குரு சகாயம் கிடைக்கும் ஏன்னா கடைசி கட்டம் அது அவர் வரதான் ஜெவார் இந்த ஆரம்ப இல உள்ளது வரமாட்டார் இது விட்டா உன்னு பிடிச்சுக்கிறான் இதுக்காக நாமியா போகணும் வரமாட்டார் இந்த குறிப்பிட்டா உன்னோடு பழகி போறான் இந்த வியாபாரம் உன்னர்வு வியாபாரம் பிடிச்சுக்கிறான் அப்படிங்கிற கருத்தை அவர் கொண்டு வரமாட்டார் அவர் இது கடைசி கட்டமானதுனால அந்த சிட்டுக்குரிய முயற்சி பண்ற மாதிரி விடாமூர் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஈஸ்வராய் கிடைக்கும் கருத்து மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தொழில மட சந்தேகம் விபரீதம் போக்குவாயே வதற்கு திருஷ்டாந்த முகமாக விளக்கம் கொடுக்கிறார் சகித ஞான பலத்திற்கு ஏது என்பதை திருஷ்டாந்த முகத்தினால் அறிவித்து முற்கூறியதை வற்புறுத்துகின்றார் அக்னி கட்டுப்பட்டால் அக்னியானது மணி மந்திர ஔஷதங்களினாலே அடக்கப்படுமாயின் மணி கட்டுவாங்க மந்திர சக்தி உள்ளது அப்புறம் மந்திரம் ஔஷதம் மருந்து நாள் இதெல்லாம் கட்டுப்படும் அக்னி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சூடெல்லாம் அமைக்க அமுக்கப்பட்டிருக்கும் தொட்டால் விட சூடு இருக்காது ஆனால் அக்னி எரிய மாதிரி தெரியும் அதை தேவித்தம்மனம்னு போயிருக்கு அப்புறம் வாயுத்தம்மனம் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனாலும் பேச நின்னாக்கா அது தள்ளாது அப்படியே கட்டுப்படுறது அந்த தனியில படுத்துக்குவாங்க நடந்தும் போவாங்க அப்படிப்பட்ட கட்டுப்படுத்து அர்த்தம் அதனால் இப்படி செய்யலாம் அதுபோல இங்க அந்த கட்டுப்பாடு வரும்போது அவருடைய சாமர்த்திய வெளிப்படது இல்லை அடங்கும் போது நான் சொல்றேன் அடக்கப்படுமாயின் அற்பமும் சுடமாட்டாது கொஞ்சமும் காஷ்ட முதலியவற்றை ஜெயிக்க யோக்கியமாகாது உஷ்ணம் மட்டும் தெரியும் அதுபோல மக்கின ஞானத்தாலே மக்கினால் அமுக்கப்பட்ட ஞானம் அர்த்தம் அஞ்ஞான சந்தேக உரிய இடங்களாலே அமிழ்த்து உண்ட தத்துவ ஞானமாகிய அக்னியினால் வந்த பந்தமும் வேகாதி அனாதிகாலம் தொடுத்து வந்துள்ள கர்த்தத்வாதி பந்தமும் வேகாதி கர்த்த போக்தா ஞாசம் சொல்லக்கூடிய பந்தம் போகாது ஆகலின் சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாளே நெடுங்காலம் நிரந்தரம் நேசத்தோடும் அபியாசத்து சிரவண மரண நித்தியாசனங்களாலே விக்கின மடம் சந்தேக விபரீதம் ஞானபலமான மோட்ச பிரதிபந்தங்களான அஞ்ஞான சந்தேக விபரீதம் என்பவற்றை போக்குவாய் ஒழிப்பாய் என்ற வாங்கி ஆகவே இது மோட்ச பிரதிபந்தம் இது அக்னி அதாவது அக்னி கட்டுப்பட்டு எப்படி அர்ப்பணுமா இப்படி போல இருக்கு இருக்கிறதுனால இந்த மோச்சிபந்த வித்தியாசம் மீண்டும் பரவச்சியானதான் வந்தது அதனால பரவச்சியான வந்தவரை சமாதங்கள் கூடதான் ஆனால் சந்தேகம் அர்த்தம் சட்டி செஞ்சாச்சு வெயில வச்சாச்சு உருவன் தெரியவுடைய உபயோகத்து வராது சூழலை வச்சு சுட்டாதான் முடியும் அப்படி போல இங்கே திடபரோட்சம் வரணும் அது மீண்டும் சிவனும் பண்ணியாகணும் சட்டிக்கு எப்படி சூரிய உஷ்ணம் பார்த்தால் அக்னி வேண்டிய போல ஒரு மூடி பேதம் காட்டுவதாக்கியம் நம்பாமற் குழம்புவதாம் சந்தேகம் திறமரு ஜெகமென்றும் தேகம்னான் என்றும் உள்ளே பிறவிய மோகந்தானி விபரீதம் என்பர் மேலோ அவதாரிகை நிவர்த்திக்க தக்கவைகளான பிரதிபந்தங்களின் சொரூபங்களை கூறுகின்றார் பிரதிபந்தங்கள் வடிவங்கள் என்ன என்பதே சொல்ற பொருள் பிரம்மபாவனையை மூலி சிவோகம் என்னும் பாவனையை மறைத்து வேதம் காட்டுவது நான் பிரம்மம் அல்லன் என்னும் நினை போட்டுவது அஞ்ஞானம் அஞ்ஞானமாம் குறவன் வாக்கியம் நம்பாமல் நீ பிரம்மம் என்று அருளிய ஆச்சாரியர் ஆசிரியருடைய வாக்கியத்தை விசேஷித்து நம்பாமல் அதாவது தீவிர நம்பிக்கை இல்லை முழு நம்பிக்கைன்னு அர்த்தம் சொல்லும்போது தலையாடிக்கிறது தான் சொல்றாங்க ஒன்றும் முடிஞ்ச அழகிறது சந்தேகம் நான் பிரம்மோ அறனோ என்று கலங்குவது சம்சயம் ஆம் திறம் அரு மெய் என்றும் திருஷ்ட நஷ்டமான ஜகத்து சத்தியம் என்றும் நான் என்றும் அனான்மாவாகிய தேகமே நான் என்றும் உள்ளே அகத்தே விரவிய மோகம்தானே பொருந்துவதான மோகமே விபரீதம் என்பர் மேலோர் விபரீதமாம் என்பவர் புரியோர் சந்தேகம் இதுவோ அதுவோ அப்படிங்கிறது விபரீதம் வந்து மற்றொரு தான் நிச்சயமே பண்ணிருக்கிறது பழுதியை பாம்பு நிச்சயம் பண்றது பாம்பே தான் அப்படிங்கிறது அப்படி போலவும் இங்கே பிரபஞ்சம் விசேஷம் வித்தியாச நிச்சயம் உடையது அதுக்கு ஆனாலும் விரைதம் என்ன பண்ண சத்தியம்னு எனக்கு துரேதமாதம் சத்திய புத்தி உண்டு ஈஸ்வரன் சத்தியம் பிரபஞ்சம் சத்தியம் ஜீவன் சத்தியம் மூணு சத்தியம் தான் அப்படிங்கிறது அது மாறிக்கொண்டே இருந்தாலும் அது சத்தியம்தான் அப்படிங்கிற கொள்கை அவங்களுக்கு மாறிட்டே இருந்தா சத்தியமா இங்கே இலக்கணம் என்னன்னா மாறாம சத்தியம் மாறும் சுபாவம் உடையதில் மாறா சுபாவது எதுவோ அது சத்தியம் நாம் பேருந்து சொல்றோம் அவங்க இலக்கணம் என்னன்னா மாறிக்கொண்டே இருக்கும் சத்தியம்தான் ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு அழிஞ்சு போதில்லை அழிஞ்சு போகாத சத்தியம் இங்கே அழிஞ்சு போவதில் கூட மாறி அ சத்தியமாக அழிஞ்சு போகுல்லையா அழிவும் போகுது அப்ப தற்காலிக அழியுது வாசமா அடையிலையே என்று சொல்லலாம் தற்காலிகமா அறிஞ்சா என்ன வாசம் அழிஞ்சா என்ன அழிவு அழியுதானே என்று வாதம் அப்புறம் அழியும் போகுது அது சத்திய புத்தி இருக்கிறதுனால துக்கம் வரத்தானே செய்யுது அப்போ சத்திய புத்தி இருக்கிறதுனால துக்கம் வரத்தான் செய்யும் அடிஞ்சாலும் நித்தியாத்த புத்தி இருந்தால் துக்கம் வராதுதான் நாங்கள் ஏற்பாடு பண்றோம் வாஸ்தமாக மித்தியாக இருக்கக்கூடிய அதை மாறிக்கொண்டு இருந்தாலும் அழிஞ்சாலும் சரி சொப்பனத்திற்கு ஜாகர இல்லைன்னாலும் சரி ஜாகர சொத்தில் இல்லையாண்ணாலும் சரி ஆனாலும் மீண்டும் ஜாக்கரன் தோற்று வல்லவ அதனால எப்படி அழிஞ்சு போகுது என்று எல்லாம் வாதம் பண்ணாலும் கூட அது சத்தியங்கிற புத்தி இருக்கிறவரை துக்கம் இருக்குதான் செய்யும் காண்பாலும் அது ஜலமான சத்திய புத்தி இருக்கிறவருக்கு அழைச்சல் இருக்குதான் செய்யும் காணம் தோற்றம் உள்ளடைய ஜலம் அல்ல அது காணல் தான் என் நிச்சயம் பண்ணி பண்ணும்போது அலைச்சல் நிச்சயமாகும் அதுக்குதான் மித்தியார்த்த நிச்சயம் பண்றதோடைய சத்தியம் நினைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் விவகாரம் தொடருது மித்திய என்ன லாபம் விவகாரம் தொடரது இல்லை விவகாரம் தொடருது சத்தியம்னால உலகத்துல சுகம் இருக்கிற புத்தி உண்டாகுது மித்திய உலகத்தில் சுகம் இருக்க அந்த நிச்சயம் போகிறது எங்க சுகம் இருக்கு ஆத்மா சோடியம் சொல்லியிருக்கோம் அவரோட உலகத்தில்தான் சுகம் இருக்கு இந்திரியங்கள் வழியாக என்று அவங்க சொல்றாங்க தகராறு தான் அத்வைதம் என்றும் சொல்லப்படும் மாறும் தன்மையுடைய எதோ அது பர்ணாம யோகத்துடையது அது மித்தியம் சொல்லப்படும் இது மாறாத தன்மையுடையதோ அது பர்ணாம யோகத்து இல்லை அதுதான் சத்தியம் அது எது ஆத்மா தான் சத்தியம் மாறுவதே இல்லை விவகார பிரபஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றது அவங்க மாறினாலும் சத்தியம் என்ன துக்கம் சத்தியம் என்ன நிச்சயம் துக்கம் வரதான் செய்யும் ஏன் அப்படின்னு சொன்னா சத்தியவசுன்னு தொடர்பு கொண்டு விவகாரம் போது அழியும் போது துக்கம் அது அழியது துக்கம் வரதான் செய்யும் பிசினஸ் சுபம் அடையது இது நித்யாசயம் விவகாரம் பண்ணும் போது அடியும் சுகாவுடைய வேடிக்கையாக நடக்கட்டும் என்று சாட்சியமா செய்கிறேன் இதுதான் லாபம் சத்திய புத்திக்கு மித்தியார்த்த புத்திக்கு லாபம் தான் தான் காணல் ஜனம் தான் காணல் ஜனம் சத்தியம் சொல்ல அலைச்சல் போகலை மித்தியானு சொல்ல அலைச்சல் போயிருது அப்ப சுகம் அந்த ஜனம் எங்க என்ன பண்றது ஜலம் எத்தனை காலம் அழந்தாலும் கூட அது ஜலம் ஆகாது விசாரணை பண்ண பிறகு உண்மையான ஜெலம் குடிக்கலாம் அடி போல விஷயங்கள்ல எத்தனை காலம் அழந்தாலும் கூட சுகம் கிடையவே கிடையாது கிடைக்குது தற்காலிகமாக கிடைக்கும் அது தற்காலிகமாக அணி இல்லை ஆத்மாவுடைய ஆனந்தம்னா தற்காலிகமாக வெளிப்படுது அது உணராதனால அது இருக்குன்னு அப்படியே நினைச்சாலும் கூட அது திருது காலம்தான் இருக்கக்கூடிய விஷயம் பரணாமடையும் போது மாறி போகுது நீங்கள் பரணாம அடைஞ்சு அடைக்கிட்டே நான் அனந்தடிமாக இருந்து இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட மாறுதலான ஒரு கொள்கை தான் சொல்றது அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் லட்சியம் எல்லாருக்கும் சுகம் ஆனால் அந்த சுகம் மாறும் பொருளில் கிடைக்கவே கிடைக்க மாறா பொருள் தான் கிடைக்கும் மாறா பொருள் வேறு கிடையாது பண்ணி தெளிஞ்சு தெரியாது சந்தேகம் கூட பரவாயில்லை தப்பிச்சுக்கலாம் தீவிரம் தீவிரம் கொடுக்கும் பாம்போ பழுதையோ சந்தேகப்பட்டாக்க படத்துக்கு போகமாட்டான் பாம்ப பாம்பா அது பழுதேதான் பாச்சியம் பண்றான் பாம்பு உண்மையான பாம்பா பழுதேங்கிறான் பழுதன்னு சொல்லும் தைரியமா போறான் கடிச்சிருமையான பாம்பா இருந்தா போய் பாம்பா இருக்கு போறதில்லை பாம்பு இருக்கா எட்டி எதையா நிற்பான் பாம்போ பாம்புள்ளவோ சரி இது நாம ஏன் தூரத்துக்கு வந்துக்குவோம் அப்படின்னு ஆகவே விபரீத பாவனை மிகக் கூடியது சம்சய பாவனை விட என்பது தான் சாதித்தல் கேகட்டல் என்பார் ஒத்துழ பொத்தால் உஷாவல் சிந்தித்தல் என்பார் போகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் ஒத்துழை பொருளோகத்தால் உஷாவல் சிந்தித்தல் என்பார் சித்தமேகந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் வருவாயியே முன் சொல்லாதிகளின் விரோதிகளான திருவண்ணாத இயல்பு கூறுகின்றார் சிந்தனத்தினாலே தான் அடிக்கடி ஆவிருத்தி செய்ய கேட்டல் என்பார் அதாவது பிரம்மகார விருத்தி சிரவண காலத்தில் அறிமுகப்படுத்தப்படுது மீண்டும் மீண்டும் சிந்திக்கணும் மருந்து போகக்கூடாது அம்பிரம்மாஷ்மி என்ன போகுது என்ன வருது சொல்லுங்க ஒத்துழை பொருள் ஊக ஒத்துழை பொருள் சிரவணத்தால் சம்மதித்துள்ள பொருளை ஊகத்தால் அபேதத்தை சாதிப்பதும் வேதத்தை வாதிப்பதுமான வக்தியினார் உஷாவல் ஆராய்தலை சிந்தித்தல் என்பார் மரணம் என்று சொல்கிறார் அதாவது கேட்ட பொருளை மீண்டும் மீண்டும் சிந்தனை பண்ணும் மரணம் பாட்டு பாராமே வரவைக்கிறது அது ஆரம்ப மன்னம் இது பேதபாதக அபே சாதக வக்திகளால சிந்தனை பண்றது சிந்தி திரும்ப சித்தம் ஏகாந்தமான தரிசனம் சித்தம் பிரம்மா காரமாத்திரமாக நிற்கும் அனுபவத்தை தெளிதல் என்பார் நீத்தியாசனம் என்பார் நீத்தியாசனம் என்ன அர்த்தம் அனான்மாக விருத்தியின் விவேதானம் இன்றி ஆன்மகார விருத்தியின் பிரவாகம் அனான்மாக விருத்தி வரப்பட ஆன்மகார விருத்தி இருக்கணும் அது இப்படி ம் என்ற ந்து பிரிவுகளை உடைய பிரபஞ்சத்தில் நாமரூபத்தை நீக்கம் சச்சித்தானந்தார்த்தம் அது கொள்ளணும் எல்லா பதார்த்தங்கள்லயும் இப்படி அபியாசம் பண்றதுதான் நித்தியாசம் பேரு அபியாச பலம் ஏற்பட்ட ஏற்படுமையானால் எங்க பார்த்தாலும் நாமரூபம் தோற்றாது சச்சியானந்த தோற்றம் அபியாச பலத்தினால தோற்றம் அப்படி தோற்றும் போது என்ன ஆகுது எங்கே பணமே இருக்கிறது என்று குடம் ஆகவில்லை போயிருக்கும் நித்தியாசன பரிபாக அவசைக்கு சமாதியின் சமாதின் நித்தியாசனம் என்பர் நித்தம் நாடோறம் இப்படி செய்தால் இவ்வாறு சிவனாதிகளை அனுஷ்டித்து வந்தாயின் நீ நிர்வாகம் பெறுவாயின் அவ்ஞானாதி பிரதிபந்தங்கள் நீங்கி மோச்சமடைவா என்று நித்தம் செய்யணும் கூட்டி வச்சா மனமும் பண்ணலாம் நித்தியாசனம் பண்ணலாம் நித்தியாசனம் பண்ணப்படாதா ஆனா பண்ணலாம் சம்மதிக்கிறது இல்லை சிரவணத்துக்கே சம்மதிக்க மாட்டேங்குது அப்புறம் மனத்துக்கு என்ன சம்மதிக்கிறது மனத்தை சம்மதித்தாலும் நீத்த சம்மதிக்கிறது ஒரு நிமிஷம் நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கி பார்த்த மைக்கு இருக்கிறது அதான் சச்சியானந்தா இருக்கிறது புத்தக ரூபத்தையும் நீக்கி புத்தகம் இருக்கிறது புத்தகம் விளங்குகிறது புத்தகம் சுகமா இருக்கிறது என்று சச்சானந்தா இருக்கிறது என்று பார்க்கலாம் பார்க்கும்போது நாம நீக்கி பார்த்தா புத்தகம் சச்சியானந்தான் அப்படிங்கிற ரெண்டு முறை செஞ்சோடனா மனசு அழிச்சு போகுது இது என்னத்துக்கு எந்த வேலைன்னு விட்டுருது ஏன் பரிமாறம் இல்லை பாருங்க இன்னும் பக்குவம் இல்லாதனால அவ்வளவுதான் செய்ய முடியும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் நாமருவ முறை நீக்கி நீக்கே பார்த்தோம்னா சச்சியானந்தம் எஞ்சி நிக்குது எஞ்சி நிற்கிற சச்சியானந்தம் எப்போதும் அது சச்சியானந்தம் தோல்றது அப்போ சச்சிதானந்தம் அதோடு மட்டும் இல்லை அது நித்தியமா இருக்க நித்தியம் அது எங்கும் இருக்கிறதா பூர்ணமாக சொல்றது அப்போ பார்க்குண்டவெங்கும் பன்மன்கான அம்மானை பாராமல் என்னால் பால் பட்டியன் அம்மான என்று பச்சாத்தா ஏற்படும் இதுதான் நித்தியாவின் மன சம்மதிக்க மாட்டாங்க சம்மதிக்க மாட்டேங்குது சம்மதிக்கலையா சம்மதிக்குது மன தங்கனால சம்மதிக்கணும் அர்த்தம் போகுது படிச்சிருந்த பிராந்தி படிச்ச பிராந்தி போகுதாக்கா சொல்ல வரலயே அப்ப தங்க அர்த்தமாச்சு சிரவணத்துக்கே மன சம்மதிக்க மாட்டேங்குது தங்க பதில் வரும் எத்தனை வருஷம் இப்ப ரெண்டாச்சு பாட்டு இதை நேர்த்தி பதவரை பார்த்து இதே சோறு ஈண்டு இது விவேகம் என்று பார்க்கணும் மோட்சமானது ஞானத்தால் நியமமாக உண்டாகும் இதுவே சித்தாந்தமும் மோட்சம் தத்துவ ஞானம் வந்தாதான் பல நேர் சாதனம் மோட்சத்து ஞானம்தான் மற்ற பரம சாதனம்தான் இதே சித்தாந்தம் அடிந்த அந்த ஞானம் சிறுவனத்தால் உள்ளதான் சிரவணம் இருவகைத்து ரெண்டு பிரகாரம் ஒன்று வேதாந்த வாக்கியத்திற்கும் சுவோத்திரத்திற்கும் உள்ளதாய சம்யோக ரூபம் வேதாந்த சிரவணத்துக்கு காதுக்கு அந்த வாக்கு வாக்குக்கும் இந்த காதுக்கும் சம்பந்தம் உண்டு சம்யோகம் அண்ணா செயற்கை சம்பந்தம் அந்த செயற்கை சம்பந்தத்தினால உண்டாகும் மற்றொன்று வேதாந்த வாக்கியத்தின் விசார ரூபம் மற்றொரு பிரிவு என்ன விசாரமன்றன் ஞானத்திற்கு ஏதே பிரதம இரண்டாவது அல்ல இது ஒரு கருத்து அதாவது சிரவணம் சொன்னாலே தத்துவசீ மகாபாக்கியம் தான் சிரவணம் மத தத்துவசி மகாக்கியத்தை பற்றி விலைக்கு சொன்ன உடனே அந்த காது மூலமாக கேட்டு நான் நான் பிரதமர் இருக்கிறேன் ஒத்துக்கொண்ட அந்த மனசுக்கு ஒத்தமதி ஆறிக்கொள் அச்சனை வந்தேன் விசாரசாரத்தில் சொல்றார் உத்தம அதிகாரிக்கு நீ அதித்தம் சொல்லும் போது உள்ளம்தான் இருக்கு வேறு கிடையாது அப்படின்னு சொல்றார் அது பிரம்மந்தா இருக்குன்னா பிரமஞ்ச சொல்றது காரணம் இல்லை அப்படின்னு கேள்வி அது அத்தியாசம்தான் காரணம் இல்லை இப்ப அத்தியாச இலக்கணம் சொல்லுங்க அது சொன்ன பிறகு ஓஹோ இது அத்தியாசத்தினாலும் சொல்றது பிரா இருக்கிறது விசாரம் பண்ணி பண்ணப்படும் போதும் கணிச அதிகாரிக்கு அப்புறம் அவனுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் சொல்லி சொப்பனத்தில் சொப்பனத்தை விளக்கம்லாம் சொல்லி அவர் கடைசியில் அவனுக்கு நீ வந்தா சொன்ன பிற கூட உன்னொரு வித்வானை கேட்டு சந்தேகத்தை வெற்றிக்கிட்டான் இந்த ஞான வந்த சந்தையை வந்தான் அப்புறம் உன்னொரு வித்வானும் கேட்டானான் அவனு இதே சொன்னாரான் அவர் திடமாச்சான் சொல்கிறார் கணேஷதிவாரிக்கு அடிக்கடி சந்தையை வரத்தான் அது அந்த கடன் சுத்தம் இல்லாதவர்கள் வரத்தான் சொல்லியே அந்த அதிகாரி அறிமுகப்படுத்துகிறார் மத்திய மதிகாரி இருக்கானே அவன் வேதாந்திரத்துக்கு தகுதி இல்லாத போயிடுறான் உபாசனை செய்கிறான் அந்த உபாசனை உயர்ந்த மாதிரி ஓம்கார் உபாசனை சொல்லி அதை அறிமுகப்படுத்துகிறார் ஓம்கார் உபாசனை செய்து அவன் சச்சிலோகம் போனதாக முடிக்கிறான் ஆக மூணு அதிகாரிகளும் முன்னாள் சொல்கிறான் ஆனால் இங்கே நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா சிரவணம் ஞானம் வரும் என்பது ஒரு கருத்து திருமணத்தினாலே ஞானம் வராதவர்கள் உச்சார்த்தம் வரும் ஏற்று அதிகாரி ஞானத்திற்கு ஏது பிரதமர் திருமணம் இரண்டாவது அல்ல என்னை சத்தஜன்னிய ஞானத்தில் இந்திரியத்தோடு சத்தத்தில் சத்தத்தின் சம்யோகமே சர்வத்திரே ஆகலின் வேதாந்த வாக்கியத்திற்கும் சுதத்திரத்திற்கும் உள்ளதாய சம்யோக ரூபமான சிறுவனம் பிரம்ம ஞானத்திற்கேதுவான் அவாந்திர வாக்கியத்தின் சிறுவனம் பரவற்ற ஞானத்திற்கு ஏதுவான் அவாந்திர வாக்கியம் சத்தியானந்தம் பிரம்மம் சத்திய சித்தானந்த நித்யம் பூரணம் இப்படி எல்லாம் வாக்கியங்கள் வந்து அவாந்திர வாக்கியம் பேர் அது பரவ ஞானம் கொடுக்கும் பிரம்ம இருக்கிறது என்பது ஒத்துக்கலாம் ஆனா பிரம்மன் அபரோ ஞானம் கொடுக்கிறது மகா வாக்கியம் தான் அசிவத வரணும் மகாவாக்கியத்தின் திருமணம் தான் ஏதும் ஒருவனுக்கு ஞானம் உதயமாயினும் அசம்பாவனை விபரீத பாவனைகள் உண்டாமாயின் அவனால் இரண்டாவதான சிரவணமும் மன வித்தியாசனங்களும் சேர்ப்பாடுனவாம் அது ஞானம் வந்ததுன்னு சொன்னா கூட சமாஜமே கூடினாலும் கூட சந்தை உடையமிருந்தா மீண்டும் சிரணம் பண்ணுவேன் வேதாந்த வாக்கியத்தின் விசாரரூபமான திருமணத்தால் வேதாந்த வாக்கியத்தின் அசம்பாவனை நிவர்த்தியாகும் அசம்பாவனை போயிடும் அப்புறம் சம்சயத்தை அசம்பாவனை என்பர் சம்சயம் என்னாலும் சந்தேகம் என்னாலும் அதனால சம்சய பாவனை போகும் அசம்பாவனை அதன் பிறகு வேதாந்த வாக்கியம் பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதா அல்லது அந்நியங்களை பிரதிபாதிக்கிறதா பிரதிபாதிக்கிறதோ என்று விளக்கம் கொடுக்கிறார் சந்தேகம் இது பிரமாணக சந்தேகம் பெயரும் அது அதன் விசாரத்தினால் நிவர்த்தியாம் விசாரம் பண்ணா போயிடும் மரணத்தினால் பிரமேயத்தின் சம்சய பாவனை நிவர்த்தியாம் பிரமாணத்தினால் சொல்லக்கூடிய விஷயத்திலே சந்தேகம் ஜீவபிரமங்களின் ஏகத்துவம் வேதத்தின் பிரமேயம் என்பவர் பிரமேயம் அவர் ஏகத்துவம் சத்தியமோ அல்லது ஜீவ பிரமங்களின் வேதம் சத்தியமோ என்று இவ்வாறு உலகாகும் சம்சயம் பிரமேய வசம்பனை எனப்படும் இது அது மரணத்தினால் நிவர்த்தியாம் மரணம் வரும்போது அது போகும் விபரீத நித்தியாசனத்தினால் நிவர்த்தியாம் இவ்வாற்றால் பிரதம சிரவணமும் ஞான வாயிலாக மோட்சத்திற்கு ஏதுவாம் விசாரரூப சிரவணமும் மரண வித்தியாசனங்களும் அசம்பாவனை விபரீத பாவனைகளை நிவர்த்திக்கும் வாயிலாக மோட்சத்திற்கு ஏதுவாம் என்று இதற்கும் ஆனால் இவ்வாறு பிரமானகத பரமேகத அசம்பாவனைகள் ஞானத்திற்கு பிரதிபந்தங்கள் என்று விசாரசாதத்தில் கூறியிருப்பது போல இவ்வாசியர் கூறாமல் இவ்வாசியம் என்கிற ஐயம் என்று வேதான் சூடாமணியர் கூறியிருப்பது போல பிரம்மபாவனியை மூடி வேதம் காட்டுவது அஞ்ஞானம் குறவன் வாக்கிய நம்பாமற் குழம்புவதாம் சந்தேகம் என்று முச்செயலில் கூறியிருப்பதால் தத்துவ அனுபவம் தான் சாதித்தல் கேட்டல் என்பதற்கு பிரம்மாக்கார விருத்தியை வேதாந்தத்தின் அர்த்த சிந்தனை அடிக்கடி ஆவருத்தி செய்யப்பது சிறுவனமான வேதாந்த வாக்கியத்தின் விசாரூமான இரண்டாவது சிரவணம் எனது இப்படி கொஞ்சம் சொல்ற அகம்பர மாசமி பிரம்மக மாசமி என்று சொல்றதில் அந்த பரிசின்ன புத்தி போய் அபரிச்சின்ன ஞானமும் பரோட்சத்துவ பிராந்தி போய் அபரோச்சான உண்டாகணும் என்பது இங்கே சொல்றது தப்பில் முறை இது ஒரு முறை ரெண்டும் உடன்பாடுதான் ஆதலால் அடிக்கடி வேதாந்தத்தின் அர்த்த சிந்தனமான சிந்தன ரூபமான இரண்டாவதுவனத்தினாலேயே அஞ்ஞான பிரதிபந்தம் நிவர்த்தியாம் நித்தியாசனத்தின் பரிபாக அவஸ்தையைத்தானே சமாதி என்பர் ஆகலின் நித்தியம் செய்ய செய்ய பரிபாவம் சமாதி சவிகற்ப சமாதி சமாதியின் நித்தியாசனத்தின் அந்தர்பாவம் உள்ளடக்கம்தான் வேறு சாதனம் அன்று கட்டாகாரமான அந்த கரணத்தின் அபரோட்ச விருத்தியை கன அனுபவம் என்பது போல பிரம்மகாரமான இங்கே தத்து ஒன்று என்றார் தொக்க பிறவி திரள்களோரும் தொடர்ந்து வந்த அதனைதான் மிக்க கால யோகத்தின் பழக்கத்தல்லால் விடாது என்று வாழ்க்கையில் கூறிவிப்பது நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாகம் பெறுவாயினே என்றார் தொக்கள்களோடும் தொடர்ந்து வரக்கூடிய பிறவிகள் கூட்டத்தோடும் அப்படிப்பட்ட தொடர்ந்து வந்த வாசனை அந்த பல பிறகு தொடர்ந்து வந்த பிறவிகளுக்கு தோறும் வாசனையும் பிறகுதோர் அதுதான் மிக்ககால யோகத்தின் பழக்கத்தால் பழக்கத்தல்லால் விடாது அபியாசம் செய்தாலே போகாது ஆகவே சிரவணம நித்தியாசனம் அதாவது சிரவணத்தினாலும் நித்தியாசனம் அஞ்ஞானம் போகுது அந்த அஞ்ஞானம் போன பிறகு மன்னத்தினால புரோட்சி ஞானம் அதாவது சந்தேகம் போகுது புரோட்சி ஞானம் வந்து தேவானம் போனா சிரவணம் பண்ணு ஆனா இந்து சாஸ்திரத்தில் மாறி சொல்றாருன்னு சொல்ற குரவன் வாக்கியம் நம்பாமற் குழந்தைதான் அஞ்ஞான சந்தேகம் சந்தேகம் அது தத்துவ அனுபவம் தான் சாத்திரம் கேட்டது என்பார் என்பது பிரமாககாரவர்த்திய வேதாந்தத்தின் அர்த்தத்தினாலே அடிக்கடி ஆவிறி செய்யாமல் இருப்பது சிரளமாம் என்று வேதாந்த வாக்கியத்தின் விசாரமான இரண்டாவது சிரணம் வரி செய்யப்பட்டது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் சாஸ்திரம் இருக்குன்னாலும் எல்லாம் அந்த கண்ண விசாரம் பண்ணி நல்ல வித்தியாசம் பண்ணித்தான் அடையணும் ஒன்று வேறு வழி கிடையாது எந்த ரூபத்தினாலும் வேறு ஈஸ்வரன் வேறு உலகம் வேறு அஞ்சு பேதம் சொல்லுவாங்க ஈஸ்வரனுக்கும் பேதம் உண்டு அப்புறம் ஜீவனுக்கு ஜீவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பேதம் உண்டு அப்புறம் ஜீவனுக்கு ஜனத்துக்கும் பேதம் உண்டு ஜடத்துக்கு ஜனத்துக்கும் பேதம் உண்டு அஞ்சு பேதங்கள் இந்த அஞ்சு பேதங்களையும் மரணத்தினால்தான் போகணும் அப்படி பேதத்தை பாதகம் பண்ணி கெடுத்து அபேத்த சாதகம் பண்ணும் இதெல்லாம் நீக்கிட்டா ஒரு பரம்பொருள் ஆகிய பர பிரசூர்தான் இருக்கு அது உபாதிரால பேதம் போல தோட்டத்தை வாசமாக இல்லை ஆகவே அதிஷ்டானத்தினால ஏகத்த உண்டு சொல்லியார்த்தம் கூட சனியாக நான் தத்துவ லட்சியாக பிரம்மா இருக்கிறேன் என்று கடாகமாக தான் திட்டாந்தது மூலமாக அபேதபாகனம் பண்ணணும் அதை திடம்பாடுறதுக்கு தான் அபியாசம் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மா அகமஷ்மி என்று ஓத புரதம் பண்ணணும் பரிச்சின்ன புத்தி பிராந்தி போய் அபரிச்சின்ன ஞானம் உண்டாகும் பரவச்சத்தை பிராந்தி போய் அபரோச்சத்து ஞானம் உண்டாகும் இது வந்து மரணத்தினுடைய வேலை நாமக்கி சத்யானந்த பிரம்ம்தான் இருக்கிறது என்று அபியாசம் எங்க பார்த்தாலும் நாமரூபத்தை நீக்கி நீக்கி பார்த்து பழகி போனாக்கா நாமருபம் தோற்றாது அப்புறம் கூட இதுதான் தோற்றம் சச்சியான எங்க பார்த்தா சத்தியான தோற்றம் தோற்றம் பயது தெரியும் ஏற்பட்டு அதுபோல இங்க அது மயக்க நிலை இது விசார நிலை இது மயக்கம் கிடையாது விசாரம் பண்ணியே உள்ளதே உள்ளபடிக்கே தெரிஞ்சுக்கிட்டது காணலை ஜலமின்றி கண்ட காலம் உண்டு அது ஜலமல்ல கானல் தான் நிச்சயம் மண்ணாலும் கூட அது தோற்றம் உண்டு ஜலத்தோட்டம் உண்டு அதனால ஜலமான ஏற்றுக்கிறது இல்லை பார்க்கும் போதெல்லாம் ஜலபவனையை போக்கி காணல் உண்டாகுது அப்படி போல் இங்கே நாமரூபத்தை நீக்கி நீக்கி நீக்கி பார்த்து பார்த்து அபியாசம் பண்ணிட்டோம்னா பார்க்கும்போது இல்லாமல் அரிசியானத்துலேயே ஆக்கிரகம் இருக்கும் இப்படி காணல் பார்க்கறது தண்ணி நிச்சயம் பண்றது காணல் அதுபோல பார்க்கறது நாமரூபம் தான் நிச்சயம் பண்ணுறது சச்சியானந்தான் இதுதான் நித்தியாசம் பேரு அப்படிப்பட்ட அபியாசம் பலமே இருந்தாக்கா அப்ப எப்படி மயக்கம் இல்லாமல் இருக்கோ கலஞ்சம் மயக்கம் இல்லாமல் அது குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஆசை இல்லாமல் இருக்கோ பிரபஞ்சத்தில் விவகாரம் பண்ணால் கூட ஆசை வர்றதில்லை மயக்கம் வர்றதில்லை இதுதான் ஞானம் ஒன்று பேர் இதுதான் நித்தியாசம் பயன் அப்ப இது ப இது பலமேற்பட்டால் சமாதி போடும் சமாதி அப்புறம் இருக்கிற சமாதி மனசகி கேட்போம் ஆரம்பத்தில் கட்டமாக பழக்கம் அதே பெருசு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு மனத்துக்கு வந்த பிறகு அதே பெருசு மனத்துக்கு வந்த பொருட்களை பெருசு மனசானது படிப்படியாக தான் சம்மதிக்கும் சம்மதிக்காது அப்படி செய்ய சம்மதிச்சாக்க இது அபியாச பலம் இதுக்கு ஒரு காசு படம் தேவையில்லை நேரமும் இல்லையான்னு சொல்லக்கூடாது சும்மா இருக்கும்போது மனராஜ்யம் இல்லையா மனராஜ்யத்தை நீக்கி செஞ்சு பழகணும் ஆனால் மனசு சம்மதிக்கிறது இல்லை அந்த வாசனை பலம் இருக்கிறதுனால மனராஜ்யம் தான் மனசு இழுச்சிட்டு போகுது இங்கே புது வேக வயிறாக்கிறதுக்கு வாசனை அதிகம் இல்லை இது இழுத்தாலும் கொஞ்சம் இருந்துட்டு வர்றேன் அப்புறம் பேசிக்கலாம் மராஜ்யம் இருக்கட்டும் போச்சு நீ சொன்ன விவேக வைராக்கியம் கேட்கிறேன் பலப்படுத்தணும் சாதனத்த வலியுறுத்தணும் சாதனங்களை நாம் துளப்படுத்தப்படுத்த அதை குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் வெயில் ஏற ஏற வேட்டி காயுதா இல்லையா போட்டோன்னா காஞ்சி போதா சொல்லுங்க வெயில் வெயில் போட்டான் காலையில் உடனே அடுத்த காஞ்சி போயிடுச்சு மடிச்சு வைக்கணுமா வெயில் வேகம் இருக்க இருக்க சீக்கிரம் காயம் மோடம் பிடிச்சுக்கிட்டு மறந்துக்கலாம் இருந்தால் நேரம் தான் செல்லுதான் இல்லையா காயுது காயாமில் நேரம் தான் இல்லையா வெயில் வெயில் காலம் போடுங்க ஒரு அஜினி கூட காஞ்சி போய் இப்ப போடுங்க மழை காலத்துல மத்தியானது அப்படி போல மழை காலத்தில் நித்தியாசனம் செய்ய ஆரம்பிக்கிறோம் உடனே போறதில்லை மந்த அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கு ஜென்மந்தி செஞ்ச வாசனைகள் சீக்கிரம் போயிருமா போகாது தீவிரமாக வெயில் காலத்திலேயே வேடிச்சிக்கிற காயதில்ல நாலு நேரம் சேர்க்குது காயும் அப்படி போகல உத்தம அதிகாரிக்கும் நேரம் நாலு தான் ஆகுது இந்த பிறவையே இருந்தாலும் கூட இந்த பிறகு பல காலம் அபியாசம் பண்ணால் தான் கிடைக்கும் முடியாது அப்புறம் மத்தியமாக மந்த அதிகாரி எப்படி இருக்கும் செலம் உண்டு அடிச்சு குறையும் இல்லை அப்படிங்கிற கருத்து இதில் அபியாச பலம் எத்தனையோ ஜென்மங்கள்ல சம்பாரிச்சது இது கடைசி பிரயத்தனம் மற்ற சாதனங்கள் இருக்கு அதெல்லாம் ஒரு பகுதி ஒரு விஞ்ஞானி இருக்கான் கண்டுபிடிக்கிறான் அவன் ஒரு பகுதி அது அப்புறம் வைத்தியத்துறையில் கண்டுபிடிக்கலாம் மருந்துக்கலாம் அது ஒரு பகுதி அப்புறம் யுத்த துறையில் ஆயுத கண்டுபிடிக்கிறேன் அது ஒரு பகுதி அதெல்லாம் முட்டு பெறாது ஒரு கண்டுபிடிச்சா ஒன்று ஒன்று அதே மட்டமாக போயிடும் அப்புறம் மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால கடைபிடிச்சனால அவனு பரம திருப்தி உண்டாகிறதில்லை துக்கம்தான் படுறான் ஆரம்பத்தில் சைவருக்கு அவன் துக்கம் தான் வரும் ஒரு வியாபாரத்துறை திறமையாக கோடிகள் சம்பாதிச்சு திருத்தி இருக்கிறது இல்லை இந்து திருப்தி உண்டாகிறது சவது பரவானதாக கிடைக்கல கிடைச்ச கட்டம் காரணம் என்னன்னா எல்லா வாசகும் போயிருது சவதுக்கம் போ போகுது பரமானத்தை பண்றாரு என்னால கிடைக்குதுன்னு சொன்னா சமபாவனை தான் முக்கியம் இதுக்கு கிடைச்சல திருப்தி கர்மானுசாரம் கிடைச்ச திருப்திதான் சமபாவனை அந்த எண்ணம் எவ்வளவு திடப்படுதோ மனதில் அமைதி பெற அது எவ்வளவுக்கு இல்லையோ அமைதி பேச்சே இல்லை நீ கோடிகள் சம்பாரிச்சானு சரி சம்பாதிலான்னு சரி அன்றாட தொழில் பண்ணி சாப்பிடாம அவனுக்கும் நிம்மதி இருக்கிறது இல்லை கொடிக்கிட்டு சம்பாதிக்கிறேன்னா அவனுக்கு நிம்மதி இல்லை என்ன சமமானம் இல்ல பிச்சைக்காரன் உக்காந்து இருக்கான் ஒரு வேலையும் பாக்கறது இல்லை உக்காந்துருக்கான் காசு விழுது நிம்மதி இல்லை அவன் காசு வட்டிக்குலாம் கொடுக்கணும் ஆசைப்படுறான் அவடைய போதுமைங்கிற என்ன வரமாட்டேங்குது சொந்தக்கார கூட உப்பா வட்டி கொடுப்பா அவன் கொடுக்கறது இல்லை நீ என்ன பண்றப்போ அப்படி இல்லை அழைச்சிட்டு வருவான் அப்படி அவனுக்கு சாப்பாடும் கிடைச்சி போகுது காசும் கிடைக்குது போதுமன்னு சொல்ற என்ன பாருங்க சொல்ல முதல் போட்டான் முதல் போட்ட திருப்பி அடைக்கிறாங்களா முதல் போட்டேன் கோடி வந்தது என்ன போதுங்க போச்சு காரணம் என்ன பாவனை சாபான கிடையாது படகு ஆசை வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் உதாசனம் படகு அது எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீ எவ்வளோ இருந்தாலும் கிடைக்கும் பணக்காரனாக இருந்தாலும் கிடைக்கும் வியாபாரி வந்தால் கிடைக்கும் பிச்சை எடுத்தாலும் கிடைக்கும் எடுக்காட்டாலும் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் சாமானி எவ்வளோ வராது துக்க நிவர்த்தி ஆகாது இதான் வேட்டத்தில் சர்வதுக்கிவர்த்திக்கு சரி எனக்கு கிடைச்சது அவ்வளோதான் அண்ணன் கொடுத்தா அவ்வளோதான் சரி போதும் அப்படி திருப்பி வரணும் அந்த திருப்தி தான் அபியாசம் ஏன் அந்த அபியாசம் வருதுன்னு சொன்னால் பொய்ப்பொருள் எதாவது கிடைச்சாங்கன்னு கிடைக்காட்டேனா சத்தியமா சென்னை சென்ன பரிணாமடைகிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு பிரார்த்தனை சாரம் கிடைக்கும்னு கிடைக்காமல் போகும் திரு சுகமா சுகமும் இல்லை ஆத்மா சுகடிமா ஆத்மாவுடைய சுகத்தை இதன் மூலமாக தான் செய்யணுமா சுகம் வருது விஷபான பக்கம் அப்போ பழகலாமே இல்லையா ஒன்று நாம கிடையாது வரும் அதனால எந்த விஷயத்திலும் துக்கம் வராது காரணம் தான் ஜீவன் முத்தலானவர் முத்தி பெற்றிருப்பார் என்றும் விளக்கப்படுறதுல தொண்ணூத்தி மூணாவது பாட்டு முன்பாடலில் ஞான பிரதிபந்தம் முடிஞ்சு ஞானமடைந்த பிறகு அப்புறம் தத்துவ அதாவது அந்த தடைகள் மோட்ச பிரதிபந்தமான தடைகள் இருக்கின்றன காட்டினார் அஞ்ஞான சந்தேக வரியிதங்கள் அதை போக்குவதற்காக சிரமமணித்தான் பண்ணணும் என்பதை விளக்கினார் எதிரிகளை காட்டணும் அப்படி செய்தியாக எத்தனை நாளை செய்யணும் என்பது ஒரு கேள்வி சிறுண்டை கேள்வியை பிரதிபந்தங்களான அஞானாதிகளின் சொமமமும் அவைகளின் விரோதிகளான சிரவணாதிகளின் சொரூபம் கூறி மித்தமிப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே என்று முச்செயலில் அருளி செய்தமையால் பிரதிபந்த நிவர்த்தியின் பொருட்டு சிறுவனாதிகள் ஜடபரதாதியர் போல மரணபரியந்தம் வேண்டுகோள் என வரும் ஆசங்கையை தலைத்தர்க்கி அவை அழ்த்திக்கும் கால அளவை கூறுகின்றார் எவ்வளவு காலம் ஞாதாவும் ஞானத்தின் கர்த்தாவாகி அந்த கணமும் அந்த ஞானமும் பிரம்மா காரமான அந்த கணத்தின் விருத்தி ரூப ஞானமும் ஞானம்ங்கிறது விரித்தி வந்தாதான் ஞானம் கிடையாது உண்பால் இருக்கும் உள்ளிடத்து இருக்குமோ அத்தனை நாளும் அவ்வளவு காலமும் பிரதிபிந்த விரோதிகளான சிரவணாதிகள் வேண்டும் அப்பால் ஞாத ஞானம் ஜென்னம் பிகற்பங்கள் இறந்து மகா வாக்கிய பிரமாணம் ஜன்னிய ஞான விஷயமான ஏமாத்திரமாக நீ அவசேஷித்த பின்னர் வேண்டாம் சிரவணாதி அனுஷ்டானங்களுள் ஓர் அனுஷ்டானமும் உனக்கு வேண்டுவதில்லை நித்தமும் நாடோரும் வெளிபோல் ஆகாயம் போல பற்றா நியாயமாத்திரமாய் அசங்க சிதான்மா மாத்திரமாய் ஜீவன்முத்தர் ஆனவர் ஜீவன்முத்தர் ஆயினோர் விதேகமுத்தி பற்றி பிராரத நாசத்தில் விதேகமுத்தி அடைந்து என்றும் இருப்பார் சார்வகாலமும் அதுவாயிருப்பார் என்றவாகும் ஆகவே இந்த ஞானம் அடைகிறது இதுக்கு எவ்வளோ காலம் அப்படிங்கிறதுக்கு காலையில் சொல்கிறார் ஞாதா ஞானம் நியாயம் திருவிழி தோட்டம்னு பார்த்தோம் திவு தோற்றம் இதுவரைக்கும் இருக்கோ அதுவரைக்கும் இப்போ திருவிழி தோற்றம் இல்லாமல் போயிருமான்னா தோட்டம் உண்டு ஆனால் அந்த தோற்றத்தில் பிரம்மந்தா இருக்கிற வழியே பிரம்மத்துக்கு என்ன ஒன்றுமில்லையாங்கிற பானம் வரணும் நித்தியாசனம் பரிபாக வசத்தினால அது வர்ற வரைக்கும் சிரணாதிகள் பண்ணிட்டு தான் வேணும் சிரவணம் பண்ண பிறகு மனலம் மனத்துக்கு பிறகு நித்தியாசனம் நித்தியாசனம் பிறகு சமாதி இதெல்லாம் கிரமம் இருக்கு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கணுமே எப்போ முடியுமான்னா எத்தஞ்சு ஜென்மங்கள் எடுத்தாலும் அது தான் முடிச்சுவாக இருந்தால் ரெண்டு மூணு தான் மற்ற அவளை பற்றி ஆக அந்த ஜனத்திலே வரலாம் அடுத்த ஜனத்தையும் வரலாம் அடுத்த ஜனத்தை வரலாம் திருமணம் மற்ற தர்மங்கள் எல்லாம் பரதர்மங்கள் அதில் வெற்றி பெற்றாலும் லாபம் இல்லை இது தோல்வியடைந்தால் லாபம் இல்லை சுதர்மம் ஆகவே இந்த கால இந்த பாட்டில் செல்லி முடிக்கிறார் இங்கே சித்தாந்தம் இதை பற்றி முடிவாக மந்தம் என்றும் திடம் என்றும் ஞம் இருவத்தான் சம்சையாதி சகித ஞானம் மந்த ஞானம் என்றும் சம்சையாதி ரகித ஞானம் திட ஞானம் என்றும்